ஸ்ரீகுருப்பியோ நம இந்த வருஷம் விகாரி வருஷத்திற்கான பஞ்சாங்க பலன்களை பார்த்துன்னு வரும் இந்த வருஷ பலனை வரிசையாக பார்த்தோம் நவநாயகர்களாக கிரகங்கள் இருந்துட்டு நமக்கு என்னென்ன பலன்களை கொடுக்குறாங்கிறத நாம் விரிவாக பார்த்தோம் அதாவது ராஜா சனி அப்படிங்கிறதுனால விலைவாசிகள் குறையும் மழை குறையும் திருடர்கள் பயம் ஜாஸ்தியாக இருக்கும் அக்னிபயம் ஜாஸ்தியாக இருக்கும் ஜனங்கள் கர்மாவிலே தாங்கள் செய்யக்கூடிய கர்மாக்கள்லே ஸ்ரத்த குறையும் மந்திரி சூரியன் ராஜாங்கத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதங்கள் ஜாஸ்தியாக ஆகும் மழை குறையும் அதர்மத்தில் ஜாஸ்தி ஈடுபாடு உண்டாகும் சேனாதிபதி அரசர்களுக்குள்ளே உள்ள சண்டையில் தர்மங்கள் குறைஞ்சி போயிடும் ஒருவருக்கு ஒருவர் குழப்பங்களை ஏற்படுத்திகிட்டே இருப்பார் சசியாதிபதி புதன் மேகங்கள் காத்துனால மிகவும் அலக்கழிக்கப்படுறதுனால மழை குறையும் முன்மழை ரொம்ப குறைச்சல் பிற்பட்டு நிறைய மழை பெய்யக்கூடியதான வாய்ப்புகள் இருக்குது தான்யாதிபதி சந்திரன் பசுக்கள் பால் நிறைய கொடுக்கும் ஜனங்கள் வியாதிபயம் குறையும் நல்ல மழை காலம் தாழ்த்தி பெய்யும் புயல்கள் நிறையா உண்டாகும் அர்காதிபதி சனி இந்த திருடர்களுடைய பயம் ஜாஸ்தியாக இருக்கும் அக்னிபயம் ஜாஸ்தியாக இருக்கும் தானியங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் விலை ஒரு தீர்மானத்திலே இல்லாமல் இருக்கும் மேகாதிபதி சனி தானியங்களுடைய விலை குறையும் எதிர்பாராத விதமாக மிகவும் அதிகமாக ஆகும் தானியத்தினுடைய விலை அப்படி நிர்ணயம் பண்ணப்படாமல் இருக்கும் ரசாதிபதி சுக்ரன் நல்ல மழை பெய்யும் பிற்பட்டு மழை அதிகமான மழை பெய்யும் கொஞ்சம் பீடை ஏற்படும் நீரசாதிபதி புதன் ஸ்வர்ணம் வெள்ளி முதலிய உலோகங்களுடைய விளைவீழ்ச்சி ஏற்படும் முத்து இது போன்ற கல்லுகள் நிறைய விறத்தியாகும் அதுதான் இந்த வருஷமாக பலன்னு போன உபன்யாசத்திலேயே விரிவாக பார்த்தோம் அடுத்ததாக கிரக அஸ்தமனம்னு கட்டாயம் நாம் தெரிஞ்சுக்கணும் நாம் செய்யக்கூடிய உபநயனமோ விவாகமோ அவைகளுக்கு நாள் பார்க்கும் பொழுது அஸ்தமனம் இல்லாமல் நாம் நாள் பார்க்கணும் கிரக அஸ்தமனமாக இருந்தால் ஒவ்வொரு வேதத்திற்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதியாக இருக்கா ரிக்வேதிகளுக்கு குருதான் அதிபதி யஜுர்வேதிகளுக்கு சுக்ரன் சாமவேதிகளுக்கு செவ்வாய் அசர்வணவேதிகளுக்கு சனின்னு அப்படி பிரித்து நமக்கு கொடுத்துருக்கா அதில் இந்த வருஷம் மார்கழி மாதம் நாலாம் தேதியிலிருந்து தை மாதம் அஞ்சாம் தேதி வரைக்கும் குரு அஸ்தமனம் அந்த சமயங்களில் உபநயனமோ விவாகமோ நாட்கள் பார்க்கக்கூடாது எந்த ஒரு சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கும் நாள் பார்க்கிற பொழுது கிரக அஸ்தமனமாக இல்லாமல் பார்க்கணும் அதேபோல் இந்த வருஷம் சுக்ரா அஸ்தமனம் சம்பவிக்கிறது ஆடி மாதம் ஆறாம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் மூணாம் தேதி வரைக்கும் சுக்ராஸ்தமனம் இவைகள் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த வருஷம் நிர்ணயிச்சிருக்கா அந்த சமயத்தில் விவாகங்கள் பண்ணப்படாது இது தட்சிணாயணம்ங்கிறதுனால உபநயனம் நாம் செய்ய மாட்டோம் எந்த ஒரு சுபகாரியங்கள் பண்ணுறதாக இருந்தாலும் யஜுர்வேதிகள் சுக்கராஸ்தமனத்தில் செய்யாமல் நாள் பார்த்து செய்யணும் அதே போல் செவ்வாய் சித்ர மாதம் இருபத்தி ஒன்றாம் அஸ்தமனமாக ஆர் ஆர் செவ்வாய் கார்த்திகை மாதம் நாலாம் தேதி வரைக்கும் அஸ்தமனமாக இருக்கார் அந்த சமயங்களில் சாமவேதிகள் விவாகமோ உபநயனமோ செய்யப்படாது அப்படின்னு தெரியுது அதே போல் மார்கழி மாதம் பத்தாம் தேதியிலிருந்து தை மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் சனி அஸ்தமனம் அந்த சமயங்களில் அத்தர்வண உபநயனமோ விவாகமோ போன்ற முகூர்த்தங்கள் வைக்காமல் பண்ணணும் அதுதான் இந்த வருஷம் வாக்கிய பஞ்சாங்கப்படி உள்ள கிரக அஸ்தமன காலங்கள் இந்த வருஷம் கிரகண புண்ணிய காலம் ரெண்டு சம்பவிக்கிறது அதாவது இந்த விகாரி வருஷம் ஆனி மாசம் சந்திரகிரகணம் வருது பௌர்ணமியில் பார்ஷ்வச்சிரகிரகணம் வருது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி சந்திர பார்ஷ சந்திர கிரகணம் ராத்திரி ஒன்று முப்பத்தி ரெண்டுக்கு பிடிக்கிறது நாலு இருபத்தி ஒம்பதுக்கு ஒரு கிரகண புண்ணியகாலம் சம்பவிக்கிறது இன்னொன்று பார்ஷ சூரிய கிரகணம் விகாரி வருஷம் மார்கழி மாதம் பத்தாம் தேதி அதாவது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை அமாவாசையில் சூரிய கிரகணம் சம்பவிக்கிறதுன்னு இப்படி ரெண்டு கிரகணங்கள் இந்த வருஷம் நமக்கு சம்பவிக்கிறது அந்த கிரகண புண்ணிய காலத்தை நாம் அனுஷ்டானம் பண்ணணும் அது ரொம்ப பலனை நமக்கு கொடுக்கக்கூடியது அடுத்ததாக ஆதாய விரயம்னு இந்த வருஷம் மேஷராசிக்கு ஆதாயம் பதினாலு விரயம் பதினாலு ரிஷபம் ஆதாயம் எட்டு விரயம் எட்டு மிதுனம் ஆதாயம் பதினொன்று விரயம் அஞ்சு கடகம் ஆதாயம் பதினொன்று விரயம் பதினொன்று சிம்ஹம் ஆதாயம் எட்டு விரயம் பதினாலு கன்னி ஆதாயம் பதினொன்று விரயம் அஞ்சு துலாம் ஆதாயம் எட்டு விரயம் எட்டு வுஷ்டிகம் ஆதாயம் பதினாலு விரயம் 14 மகரம் ஆதாயம் அஞ்சு விரயம் ரெண்டு கும்பம் ஆதாயம் அஞ்சு விரயம் ரெண்டு மீனம் ஆதாயம் ரெண்டு விரயம் எட்டு ஆக மொத்தம் இந்த வருஷம் ஆதாயம் ஐம்பத்தி விரயம் அறுபத்திரெண்டு ஆதாயத்தை விட விரயம் அதிகமாக இருக்குது இந்த வருஷம் ஆகையினாலே ஜனங்கள் கொஞ்சம் சிரமப்படுவான்னு தெரியிறது இந்த வருஷ பலனை பார்க்குறபோது அப்படியாக இந்த வருஷ பலன் அமைஞ்சிருக்கு இதில் நல்ல பலன விட கெட்ட பலன் அதிகமாக இருக்கேன்னு தோணும் ஆனால் இவைகள் அனைத்தையும் தர்மத்தை கொண்டு நாம் ஜெயிச்சுட முடியும் தர்மம் நிறைய பண்ணினால் ஜெயிக்க முடியாத விஷயமே கிடையாது இதையும் ஜெயிச்சுடலாம் தர்ம அனுஷ்டானத்தை வச்சுண்டு ஆகையினாலே இது வந்து கலிகாலம் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் நாம் நினைக்க வேண்டாம் களிங்கிறது ஒரு காலத்தை சொல்கிறது அவ்வளவுதானே தவிர அதர்மத்தை காட்டுறதில்ல களி ஆகினாலே நாம் தர்மம் நிறைய பண்ணணும் நம் முன்னோர்கள் நிறைய செய்துன்னு வந்ததுனாலே நமக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கிடச்சது சௌக்கியமாக இருந்தோம் வர வர நமக்கு தர்மங்களில் ஈடுபாடு குறைஞ்சு போயிட்டதுனாலே நமக்கு நல்ல பலங்கள் வர்றது குறைஞ்சி போயிடுது அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம் அப்படி இந்த வருஷம் இந்த பஞ்சாங்க சிரவணத்திற்கு பலம் நிறையா சொல்லப்பட்டிருக்கு எஸ் சௌர மேஷாதிம வாசரேது ஸ்ருணோச்சி தெய்வஜ முகார விந்தாது திதிஞ்ச வாரஞ்சராசி பிருந்தம் ப்ராப்னோச்சி சௌக்கியம் விபுலம் யசஸ்ச்சா இந்த பஞ்சாங்க சிரவணத்திற்கு என்ன பலம் அப்படின்னா மனசாந்தி மன அமைதி கிடைக்கிறது கிரக அதிபதிகளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது மனசில் சங்கல்பித்த பலன்கள் அவ்வளவும் நிறைவேறுவது சௌக்கியம் கிடைக்கிறது ஐஸ்வர்ய பிராப்தின்னு இவ்வளவு பலன்கள் இந்த வருஷம் பஞ்சாங்க சிரவணத்திற்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த பலன்கள் அனைவருக்கும் ஏற்படணும் இந்த வருஷம் நாம் எவ்வளவு தர்மங்கள் செய்யணுங்கிறத நாம் வருஷ ஆரம்பத்திலேயே தீர்மானம் பண்ணி வச்சுண்டு நம் ஆலம் முடிஞ்ச வரையிலும் நல்ல காரியங்கள் நிறையாக செய்து எல்லோரும் ஸ்ரேயோவான்களாக இருக்கணும்னு மகாபெரிவாலுடைய சந்நிதியில் பிரார்த்தனை பண்ணிட்டு மேற்கொண்டு அடுத்தடுத்த உபன்யாசங்கள்லேயே பார்ப்போம்